ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஆச்சாரமுங்கிற தலைப்பில் வரிசையாக நம்முடைய தர்மங்களை பார்த்துன்னு வரோம் அதில் தொடர்ந்து ஸ்நானம் பண்ணுற பொழுது உள்ள சில கட்டுப்பாடுகளை பார்க்க போகிறோம் அதாவது தினம் நாம் குளிக்கிற போது சில கட்டுப்பாடுகளை ஞாபகம் வச்சுக்கணும் இது ஆண்கள் பெண்கள்னு எல்லோருக்குமே உண்டு இது இவைகள்லாம் சாமானிய தர்மங்கள் தினமுமே நாம் குளிக்கிற போது முதல் நாளைக்கு கட்டின்ற துணியை நினைச்சுட்டு தான் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது முதல் நாளைக்கு கட்டின்ற துணியை நினைக்காமையே நாம் குளித்தோமானால் நமக்கு சுத்தி வர்றதில்லை முதல் நாளைக்கு கட்டின்ற துணியை நினச்சி போட்டுட்டு அதற்கப்புறம் ஸ்நானம் பண்ணணும் அதே போல் ஸ்நானம் பண்ணுறதுக்குன்னு தனியாக துணி வச்சுக்கணும் தினமே நாம் வேஷ்டி உத்தரீயம்னு ஒரு துண்டு அதற்கப்புறம் மூன்றாவதாக ஒரு துண்டுன்னு வச்சுக்கணும் இதை மூனையுமே நினச்சிவிடணும் குளிக்கிறதுக்குன்னு தனியாக துணி வச்சுக்கணும் அந்த துணியை கட்டின்னு தான் ஸ்நானம் பண்ணணும் அதே தான் பெண்களும் குளிக்கிற பொழுது கட்டிக்கிறதுக்குன்னு துணி தனியாக வச்சுக்கணும் முதல் நாளைக்கு கட்டின்ற துணி எல்லாத்தையும் நினச்சி போட்டுட்டு அதற்கப்புறம்தான் ஸ்நானம் பண்ணணும் அந்த துணியை நினைக்காமையே நாம் ஸ்நானம் பண்ணினோமானால் நமக்கு சுத்தி வரலை அதை நினச்சி போட்டுவிட்டு தான் குளிக்கணும் அதே போல் முதல் நாளைக்கு கட்டின்ற துணியோடையே ஸ்நானம் பண்ணக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது முதல் நாளைக்கு கட்டின்ற துணியோடைய ஸ்நானம் பண்ணுறதுக்கு சச்சேல ஸ்நானம்னு பேர் அது சில இடங்களில் தான் சொல்லப்பட்டிருக்கு புண்ணிய நதிகளுக்கு புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு போனால் அதுபோல் ஸ்நானம் பண்ணணும் அல்லது ஏதாவது பிராய்ச்சித்தங்கள் பண்ணிருந்தால் அதுபோல் ஸ்நானம் பண்ணணும் அபர காரியங்களில் அதுபோல் ஸ்நானம் பண்ணணும் பாக்கி எப்பொழுதுமே கட்டின்ற துணியோடையே ஸ்நானம் பண்ணக்கூடாது குளிக்கப்படாது குளிச்சு முடித்த பிறகு வாசோதகம்னு ஒன்று உண்டு உடம்பை தொடச்சிக்கிறதுக்கு முன்னாடி நாம் கட்டின் இருக்கிற உத்தரியம்ங்கிற பிழிஞ்சு விடணும் அதுக்கு வாசோதகம்னு பேர் ஏகேஜாஸ்மத் குலேஜாத்தா அப்புத்திராக கோத்ரஜா மிருதாக தே கிருண்ணந்து மயாதத்தம் வஸ்திர நிஷ்பீடனோதகம் அப்படின்னு சொல்லி அந்த துணியை பிழிஞ்சு விடணும் ஜலத்தை அது சில பித்திருக்களுக்கு பாகமாக போய் சேர்றது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது இது தனப்படி செய்கிற பொழுது தர்ப்பண தினங்களில் அமாவாசை இது மாதிரி தர்ப்பண தினங்களில் அந்த வாசோதகம்ங்கிறத முதல்ல விடப்படாது குளித்து முடித்து அந்த துணியை அப்படியே வச்சுடணும் தர்ப்பணம் ஆன பிறகு அந்த வாசோதகம்ங்கிறத விட்டுட்டு அலசி காய போடணும் அதே போல தான் ஸ்ராத்தங்களில் நாம் பண்ணக்கூடிய ஸ்ராத்த தினத்தில் அந்த வேஷ்டியை நினச்சி வச்சுடணும் ஸ்ராத்தம் முடிஞ்ச பிறகு அந்த வாசோதகத்தை விட்டுட்டு அந்த வேஷ்டியை பிழிஞ்சு காய போடணும் தினமுமே அந்த வேஷ்டியை காய போடாமல் சாப்பிடப்படாதுன்னு நம்முடைய ரிஷிகள் சொல்கிறார் நான் முதல் நாளைக்கு கட்டின்ற வேஷ்டியை காய போட்டுட்டு தான் சாப்பிடணும் அது ஈரமாக இருக்கிற பொழுது சாப்பிட்டால் பிதிருஷாபம் ஏற்படுறது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அந்த ஈரத்தை அப்படியே போட்டு வைக்கப்படாது சாப்பிட்றதுக்குள்ளே அதை காய போட்டுடணும் இதே தான் பெண்களுக்கும் அதே போல் புருஷர்களுக்கு தினமும் தலையோடு சேர்த்து ஸ்நானம் பண்ணணும் தலையோடு ஸ்நானம் பண்ணினா தான் மடி உண்டு பிரம்மச்சாரிகள் கிரகஸ்தர்கள் எல்லாருக்குமே இது உண்டு பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை அதே போல் சில விரத தினங்கள் இது மாதிரி சமயங்களில் தலையோடு சேர்த்து ஸ்நானம் பண்ணணும் பாக்கிய தினங்கள்லாம் தலையை விட்டுவிட்டு ஸ்நானம் பண்ணினா கூட சுமங்கலி ஸ்திரீகளுக்கு மடி உண்டு ரிஷிகள் சொல்கிற அப்புற காரியங்களுக்கு போயிட்டு வந்தால் தலையோடு சேர்த்து ஸ்நானம் பண்ணணும் இவைகள்லாம் குளிக்கிற பொழுது உள்ள கட்டுப்பாடுகள் அதே போல் தினமும் பொழுது சங்கல்பம் சூத்த ப்ரோக்ஷணம் அகமருஷண சூத்தம் அதற்கப்புறம் ஸ்நானம் பண்ணின பிறகு பண்ண வேண்டிய தர்ப்பணங்கள் இவைகள்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஸ்நானம் பண்ணணும் தினமுமே ஒரு ரெண்டு சொம்பு ஜலம் விட்டுன்ட்டு அதற்கப்புறம் சங்கல்பம் பண்ணிக்கணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது அதே பெண்களுக்கு மஞ்சள் தேய்ச்சிக்காமல் ஸ்நானம் பண்ணக்கூடாது தினமும் மஞ்சள் தேய்ச்சி தான் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு ரிஷிகள் சொல்கிறார் மஞ்சள் தேய்ச்சின்னு ஸ்நானம் பண்ணினாதான் பெண்களுக்கு மடி கிடைக்கிறது எப்படி புருஷர்களுக்கு இந்த அகமர்ஷண சூத்தம்லாம் சொல்லி ஸ்நானம் பண்ணினா தான் மடி வருதோ அதே போல தான் பெண்களுக்கு மஞ்சள் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணணும் குளிக்கணும் அவர்கள் அகமர்ஷன சுத்தம் இவைகள்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மஞ்சள் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணினாலே குளித்தாலே அவர்களுக்கு ரொம்ப மடி கிடைக்கிறது அதாவது அடுத்த காரியங்கள் பண்ணுறதுக்கான சுத்தி கிடைக்கிறது அப்படின்னு ரிஷிகள் சொல்லி கொடுத்துருக்கா அதேபோல் தர்ப்பண தினம் நாம் பண்ண வேண்டிய ஸ்ராத்தம் பண்ண வேண்டிய தினம் அந்த தினங்களில் குளிக்கிற பொழுது வாசோதகங்கிறத விடக்கூடாது தர்ப்பணம் முடிஞ்ச பிறகு அந்த வாசோதகத்தை விடணும் அதனால தான் சில சம்பிரதாயங்களில் தர்ப்பணம் முடிஞ்ச பிறகு நாம் போட்டுருக்கிற பூனலை பிழிஞ்சு விடுறது அப்படின்னு சில சம்பிரதாயங்களில் உண்டு ஏன்னா ஸ்நானம் பண்ணுற பொழுது வாசோதகம் விடாமல் ஸ்நானத்தை முடிக்கணும் தர்ப்பணம் ஆன பிறகு ஏகேச்சாஸ்மத் குலேஜாத்தாக அப்புத்திராக கோத்திரஜாமிருத்தாக தேகிருணந்து மயாதத்தம் வஸ்திர நிஷ்பீடன சூத்திர நிஷ்பீடனோதகம் அப்படின்னு பூனலை பிழிஞ்சு விடுறது அப்படின்னு தர்ப்பணங்களில் உண்டு அது மாதிரி பண்ணுறது அல்லது தர்ப்பணம் முடித்த பிறகு அந்த வாசோதகத்தை விடணும் அதே போல தான் ஸ்ராத்த தினத்திலேயும் ஸ்ராத்தம் முடிஞ்ச பிறகு அந்த வாசோதகத்தை விடணும் அதற்கப்புறம் அந்த வேஷ்டியை காயப்போடணும் பிண்டப்பிரதானம் ஆன பிறகு அந்த வேஷ்டியை காயப்போடணும்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஏன்னால் நம்முடைய பிதர்கள் அநேக விதமாக இருக்கா இந்த வாசோதகம் எந்த பித்தர்களுக்கு போய் சேர்றது அப்படின்னா சந்ததிகள் இல்லாத பித்திருக்கள் அல்லது அகால மரணம் அடைஞ்ச பித்திருக்களுக்கு இந்த வாசோதகம் போய் சேர்றது அது மாதிரி உள்ள பித்திருக்கள் ஸ்ராத்தத்துக்கு வரா ஆகையினால்தான் ஸ்ராத்தம் முடிஞ்ச பிறகு இந்த வாசோதகத்தை விடணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது இந்த நியமங்கள்லாம் குளிக்கிற பொழுது உள்ள கட்டுப்பாடுகள் அடுத்த தர்மங்களை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்